اللَّهَ الَّذِي بِهِ ان கண்யமான சகோதிகளே இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை ஆச்சரியமான முறையில அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த மாதிரி பெரும் பெரும் படைப்புகளை அல்லாஹுட்டாலா படைச்சிருக்கிறான் இதனுடைய இயக்கங்களை எல்லாம் பார்த்தால் அது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய இயக்கமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் மனிதர்களை உலகத்தில் படைச்சிருக்கிறான் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இயங்கணும் எப்படி போகணும் என்பதற்கு அல்லாவு கால ஆச்சரியமான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறான் வித்தியாசமானவர்களாக மனிதர்களை படைச்சிருக்கிறான் தேவைகளை வித்தியாசமானவைகளாக படைச்சிருக்கிறான் மனிதர்களுடைய நிலைகளை வித்தியாசமானதாக படைச்சிருக்கிறான் சிலர் பணக்காரர்களாக சிலருடைய கையில் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னும் சிலர் ஏழைகளாக படைச்சிருக்கிறான் அவர்களுக்கு வேலைகள் செய்யக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த ஆற்றலையும் அறிவையும் கொடுத்திருக்கிறான் இந்த ரெண்டு சாராறை மிச்சி அல்லாஹு தாலா பெரிய ஒரு நிர்வாகத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு பக்கமாக பார்க்கிற நேரத்தில் சிலருக்கு விவசாயத்தில் ஈடுபாட்டை படுத்தி இன்னும் சிலருக்கு வியாபாரத்தை படுத்தி இருக்கிறான் இன்னும் சிலர் தொழில் செய்கிறாங்க கூலி வேலைகள் செய்கிறாங்க இதன் மூலமாக ஒருவர் மூலமாக மற்றவர்களுடைய தேவை நிறைவேறி கொண்டிருக்கிறது கண்ணியமான இது ஆச்சரியமான முறையில் அல்லா இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது எல்லாருமே உலகத்தை செல்வந்தர்களாக இருந்து வேலை செய்யறதற்கு யாரும் இல்லாம போயிட்டாங்க என்று சொன்னால் இந்த உலகத்துடைய நிர்வாகம் சரியாக நடக்க மாட்டார்கள் உலகத்துல எல்லாருமே ஏழைகளாக இருக்கிறார்கள் எல்லாருமே வேலை செய்யத்தான் தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய நிர்வாகம் சீராக நடக்க மாட்டார் அல்லாவுட்டால எல்லாத்தையும் சிலர் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறான் சிலர் நோயாளிகளாக வச்சிருக்கிறான் எல்லாமே இந்த உலகம் இயங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்திருக்கிற ஏற்பாடுகள் சிலர் ஆண்களாக படைச்சிருக்கிறான் சிலரை பெண்களாக படைச்சி இருக்கிறான் ஆண்களாக படைத்தவர்களுக்கு பெண்கள் மீது முகத்தையப்படுத்தி இருக்கிறான் பெண்களாக படைக்கப்பட்டவர்களுக்கு ஆணுடைய முகத்தை படுத்தி இருக்கிறான் பிறகு அவர்கள் ஒன்று சேர்வதற்கு வழியாக நிக்காக அல்லாஹு தலையப்படுத்தி இருக்கிறான் உலகத்துல முதல் முதலாக மனிதன் படைக்கப்பட்ட நேரத்துல ஒரே ஒரு மனிதன்தான் இந்த பூமிக்கு மனிதனாக ஒரே ஒருவர் தான் படைக்கப்படுறார் செய்த ஆதம் அலஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் முதலாவது அவர்கள் மட்டும் ஒரு மனிதனாக படைக்கப்படுறாங்க பிறகு அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களிருந்தே ஹவா அலை அவர்களை படைக்கிறார் பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க அவர்களுக்கு அல்லாஹு குழந்தைகளை கொடுக்கிறான் சோடி சோடியாக குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறார்கள் பிறகு அல்லாவுடைய கட்டளை மாறி மாறி அவர்களுக்குள்ள ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அந்த அந்த அந்த தம்பதிகள் ஆண் பெண்ணாக திருமணம் செய்யறாங்க அவர்களுக்கு அல்லாஹு தாலா குழந்தைகளை குழந்தைகள் இப்படி ஒரு ஆச்சரியமான ஏற்பாட்டை வச்சிருக்கிறார் ஒரு மனிதர் தான் இன்றைக்கு கோடான கோடி மனிதர்களாக மாறி இருக்கிறார் வந்திருக்கிறாங்க என்ற ஒரு மனிதர்ல இருந்து வந்திருக்கு இது அல்லாஹு தாலா குடும்பம் என்ற அடிப்படையில் வச்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான அவனுடைய தர்த்தீபாக இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே இந்த தற்தீப இந்த முறைய அல்லாஹு தால ஆதமலிஸ்லாம் அவர்களோட நிப்பாட்ட இல்ல இந்த உலகத்துக்கு வந்து வளர்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த முறையை ஏற்படுத்தி இருக்கிறான் உலகத்தில் ஒரு மனுஷனாக தனியாக வரக்கூடிய ஒருவர் அவர் பல மனிதர்களாக மாறுகிறார் உதாரணமா ஒருவர் இருக்கிறார் அவருடைய பேர் அப்துல்லா என்று வச்சுக்கொள்வோம் இருக்கிறார் திருமணம் முடிச்சதற்கு பின்னால் அல்லாஹு என்ன செய்வான் அந்த தம்பதிகளுக்கு அந்த கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தைய கொடுக்கிறான் பிறகு இன்னும் பல குழந்தைகளை கொடுக்கிறான் உதாரணமும் அவருக்கு அப்துல்லா என்பவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று வச்சுக்கொள்வோம் இந்த அஞ்சு குழந்தைகளும் இவருடைய ஆரோக்கியமாக இவர் ஹயாத்தோடு இருக்கிற காலத்திலேயே அந்த அஞ்சு குழந்தைகளும் பெருசாகி வருது பிறகு அந்த அஞ்சு குழந்தைகளையும் திருமணம் படிச்சு முடிச்சு கொடுக்கிறார் அவர்களுக்கு அல்லாஹு தால குழந்தைகளை கொடுக்கிறார் உதாரணமாக அந்த ஒரு அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அஞ்சு அஞ்சு குழந்தைகள் கிடைக்கிது என்று சொன்னால் இவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தான் தனி மனிதனாக இருந்த ஒருவர் முப்பது பேராக மாறுறார் முப்பது பேராக மாறுறார் எனக்கு அஞ்சு குழந்தைகள் அந்த அஞ்சு குழந்தைகளும் திருமணம் முடிச்சு அஞ்சு குழந்தைகளுக்கும் அஞ்சு குழந்தைகள் வந்தால் தனி மனுஷனாக இருந்த நான் முப்பது பேராக மாறுறேன் முப்பது பேர் அந்த குழந்தைகள் அதுல இருபத்தஞ்சு குழந்தைகள் பேர குழந்தைகள் அந்த இருபத்தஞ்சு குழந்தைகளுக்கும் திருமணம் நடக்குது அவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்க ஆரம்பிக்குது சில நேரங்கள் ஒரு தனிநபர் ஹயாத்தோட இருக்கும் பொழுதே தான் தொண்ணூறு பேராக மாறுறத பாக்கிறார் மனிதனாக இருந்த நான் தொண்ணூறு பேராக மாறுறேன் தன்யமான சகோதரிகளே இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்றது ஒரு மனிதன் இப்படி தனி மனிதனாக இருந்தவன் அஞ்சு பேராகவும் பிறகு முப்பதாகவும் பிறகு தொண்ணூறு ஆகவும் ஆகும் பொழுது அல்லாஹ் அபுல்லாலும் என்ன எதிர்பார்க்கிறான் என்ற பிறக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாக இருந்து முஸ்லீமாக வாழ்ந்து ஒரு முஸ்லீம் பெண்ண திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுக்கணும் உலகத்தில் அல்லாவுக்கு வழிபடக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை கூட்டணும் ஒரு தனிநபர் முஸ்லீமாக இருந்து அல்லாவுக்கு வழிபடக்கூடியவனாக இருந்து ஒரு சாலிஹான பெண்ண தேடி திருமணம் செய்து பிறக்கிற அஞ்சு குழந்தைகள் அவனுக்கு கிடைக்கிறது சொன்னா அந்த அஞ்சு குழந்தையையும் சாலிஹான குழந்தைகளாக ஆக்கி இன்னொருவருக்கு தீன சொல்லிக் கொடுக்கக்கூடிய தரத்தில் அவர் விட்டார் என்றால் அந்த அஞ்சு குழந்தைகளுக்கும் கிடைக்கிற முப்பது குழந்தைகள் ஒரு ஆளுக்கு அஞ்சு படி உதாரணமாக ஒரு ஆளுக்கு அஞ்சு படி கிடைக்கிற முப்பது குழந்தைகளும் சாலிஹானவர்களாக அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக வளர்க்கப்படுவாங்க பிறகு அந்த முப்பது குழந்தை அந்த இருபத்தஞ்சு குழந்தைகளும் சாலிஹான் வளர்க்கப்பட்டால் அந்த இருபத்தஞ்சு பேருக்கும் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் அவ்வளவு பெயரும் அல்லது அதிகமானவர்கள் அல்லாவை வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹுடைய பெயரை சொல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வருவாங்க அல்லாஹு தாலாவுடைய எதிர்பார்ப்பு இதுதான் நபி சல்லாம் வசலம் இதைத்தான் சொல்றாங்க மனிதர்களே முஸ்லீம்களே நீங்க நிக்க ஆசைங்க வயசு வந்துட்டால் நிக்காக செய்ய சொன்னாங்க காரணம் சொன்னார்கள் நாளில் நான் உங்களை காட்டி மத்த உமத்துக்கு முன்னால பெருமை பேச போகிறேன் ஒரு தனி நபர் முஸ்லீமாக பிறக்கிறார் முஸ்லீமாக வளர்றார் திருமணம் முடிச்சு நிறைய குழந்தைகளை பெருகிறார் குழந்தைகள் பெருகிக்கொண்டே போறாங்க உதாரணமா ஒரு மண்தனுடைய ஒரு மனிதர் திருமணம் முடிச்சு அவருக்குழந்தைகள் பேர குழந்தைகள் என்று முன்னூறு பேரை உருவாக்கிட்டு போயிருக்கிறார் முன்னூறு பேரும் அல்லா அல்லா என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் நபி அவர்கள் தியாமத்திலே நாளில் திருமணப்படுவாங்க நாளைக்கு பாருங்க இந்த மண்சன் ஒருவராக இருந்தவர் என்னுடைய உம்மத்துக்கு அல்லாவை வழிபடக்கூடிய முன்னூறு பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறார் அல்லா நாடினால் சில மனிதர்களுக்கு அவர்களுடைய பரம்பரை கியாமத்தினால் வரைக்கும் பாதுகாப்பார் ஒரு சிலருடைய பரம்பரை அது ஐம்பது வயசோடு முடிஞ்சு ஐம்பது வருஷத்தோடு முடிஞ்சிச்சு ஒரு குழந்தை வேற குழந்தைகளை பெற்றுக்கொள்ள இல்ல அவர் திருமணம் முடிக்கிறார் அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை அதுவும் மோசா போலிச்சு அதுக்கும் அதுக்கு பின்னால எந்த விதமான குடும்பமும் போக இல்லை முடிச்சு அல்லா நாட்டினா அவரு அவருடைய மனைவி அதோட அந்த குடும்பம் அந்த தாரீ அந்த சரித்திரத்துக்கே முட்டுப்புள்ளி வைக்கப்படலாம் அல்லா சிலரை பொறக்கி இருக்கிறான் அவர்களுடைய பேர்ல குடும்பத்தை கியாமத்தினால் வரைக்கும் வைக்கிறான் அல்லா நாட்டின்னா எங்களுக்கு முடியாத நிலைமை வரண்டாம் குழந்தைகள் நாங்க அஞ்சு குழந்தைகள் தான் விட்டு செஞ்சுட்டு இருப்போம் அந்த அஞ்சு குழந்தைகளுக்கும் ஒருவருக்கு பத்து ஒருவருக்கு அஞ்சு ஒருவருக்கு எட்டு என்று பெரிய எண்ணிக்கை வந்திருக்கும் அவர்களுடைய குழந்தைகள் பெருங்கி பெருகி பெருகி இந்த தனிநபர்ல இருந்து பிரிஞ்ச கிளைகள் கியாமத்த நாள் வரைக்கும் போய்கொண்டே இருக்கு கண்ணியமான சகோதரிகளே இதுல எங்களுக்கு செய்ய முடியுமானது என்ன எங்களுக்கு செய்ய முடியுமானது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த குழந்தைகளை சரியானவர்களாக நாங்கள் சீரானவர்களாக சரியாக அல்லாவை பழிப்பாற்றி நடக்கக்கூடியவங்களாக ஆக்கிட்டோம் என்ற போதும் ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம் அதனாலதான் உலக சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிற குழந்தை ஒண்டாக இருந்தாலும் அந்த குழந்தையாக நீங்க பார்க்கவாணம் அந்த குழந்தையன்று பார்க்கவாணம் நீங்க அதை பார்க்கிற நேரத்தில் இந்த குழந்தை ஒரு சமுதாயம் ஒரு உண்மத்து ஒரு உண்மத்தாக நீங்க பாருங்க அத வரை அவர்கள் ஒரு மனிதர் தான் இராஹிம் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு உம்மத்தாக இருந்தார்கள் சமுதாயமாக இருந்தார்கள் பல கருத்துகள் இருக்கிறது ஒரு சமுதாயத்திற்கு தேவையான பல விஷயங்களையும் அவர்கள் உள்ளடக்கி இருந்தார்கள் அது மட்டும் அவர்களுக்கு அந்த ஒரு தனி நபருக்கு பின்னால இந்த உண்மத்து மறைந்திருந்தது அவர்கள் அன்றைக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை வச்சு கொண்டு கேட்ட துவா யா அல்லா இந்த குழந்தையுடைய சந்ததியில ஒரு நபிய நீ உருவாக்கணும் அந்த நபி இப்படிப்பட்டவராக இருக்கணும் என்றெல்லாம் துவா கேட்டாங்க அதனுடைய பிரதிபாலாகத்தான் பல நூறு வருஷங்களுக்கு பின்னால செய்துனார் ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்தாங்க உலகத்துல அந்த குடும்பம் இன்று வரைக்கும் அந்த உம்மக்கு இன்று வரைக்கும் இருக்குது கியாமத்தினால் வரைக்கும் இருக்கும் நாடினால் சில தனி நபர்களையும் எடுத்து அவர்களை கியாமத்தினால் வரைக்கும் அவர்களுடைய பரம்பரை பரம்பரையாக பாதுகாப்பான் கண்ணியமான சகோதரிகள் அதனாலதான் சொல்றாங்க உலமாக்கல் அல்ல அவங்களுக்கு ஒரு குழந்தைய ஒரு குழந்தை எந்த ஒருவராக நீங்க பார்க்கவானும் ஒரு சமுதாயமாக பாருங்க அந்த குழந்தைய ஒரு சீரான குழந்தையாக நீங்க வளர்த்துட்டீங்க அதுக்கு சரியான வழியா காட்டி எப்படி அல்லாவுடைய கட்டளை குழந்தைகளை வளர்க்கணும் என்று அந்த தர்பியாவையும் சமுதாயத்தையே அல்லா அல்லா என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக ஆக்கிட்டீங்க இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல குழந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றதை நானும் புரிஞ்சு கொள்றது இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பஃருதீன் ராஜி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய ஒரு தப்தீர் இருக்குது அழகான தஸ்தீர் தப்தீர் உல் கபீர் என்று சொல்லப்படுகிறது அந்த தப்சீரில் அவர்கள் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க சைதுனா இசா அலி இஸ்லாமருடைய காலத்தில் நடந்த சம்பவமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்குது சொல்றாங்க ஒரு மனிதர் வாழ்நாள் பூராவும் பாவங்கள் செய்து செய்து செய்து பாவத்திலேயே கழிச்சிட்டார் அதே நிலையில் அவருக்கு மௌத்து வந்தது அவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க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 இவருக்கே ஆச்சரியார் யா லா நான் உனக்கு மாறு செய்து வாழ்ந்தவன் எனக்கு நீ தண்டனை தந்தாய் இவ்வளவு காலம் அந்த தண்டனை அனுபவிச்சேன் திடீரென்று எனக்கு இந்த தண்டனை மாற்றப்பட்டு எனக்கு எவ்வளோ இன்பங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறது இதற்கு காரணம் என்ன ஏன் இது இவருக்கு பதில் சொல்லப்பட்டது நீ உலகத்துல இருந்து பிரிஞ்சு மௌத்தாகி வாழ நேரத்தில் நீ ஒரு குழந்தை ஒன்று உலகத்தை விட்டுட்டு வந்தாய் உன்னுடைய மனைவிய மடியில் அது சின்ன குழந்தையாக இருந்தது அந்த குழந்தை பெருத்து பெருத்து வந்து அல்லாவுடைய வேதம் என்னுடைய வேதத்தை எடுத்து ஓத ஆரம்பித்து இருக்கிறது அதனுடைய வரக்கத்தினால தான் உனக்கு இன்றைக்கு நாங்கள் வேதனையை இல்லாமலாக்கினோம் என்று அவனுக்கு பதில் சொல்லப்பட்டது கண்ணியமான சகோதரர்களே ஒரு குழந்தை கிடைக்கிறது என்றது சாதாரணமான விஷயம் இல்லை சாதாரணமான விஷயம் இல்லை அந்த குழந்தைக்கு பின்னால ஒரு சமூகமே மறைந்திருக்கிறது அந்த குழந்தைய நாங்கள் சரியானவர்களாக ஆக்கி இந்த சமுதாயமே அல்லாஹ் அல்லாஹல் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக ஆகிவிட்டால் அது கியாமத்துடைய நாளில் எங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்கும் நபி சல்ல அல்லாஹு வசல் சொல்றாங்க என்னுடைய உண்மத்தில் சில மனிதர்கள் கியாமத்துடைய நாளில் வருவாங்க அவர்கள் பனு தமில ஒரு பெரும் கூட்டத்தை சொர்க்கத்துக்கு கூட்டு போவாங்க அவங்களுக்கு பின்னால ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்கு கண்ணியமான சகோதரர்களே வித்தாகத்தான் அல்லாஹ் அபுல் ஆலமே இந்த குடும்ப வாழ்க்கையை ஆகியிருக்கிறான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்றதை இங்கிருந்துதான் ஆரம்பமாகு ஒரு மனிதன் உலகத்தில தானும் மனைவியும் ஒரு முஸ்லிமாக மாத்திரம் வாழ்றதல்ல தானும் மனைவியும் சேர்ந்து இந்த உலகத்துல ஒரு உண்மத்தை உருவாக்கணும் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய அல்லாவுடைய பேரை சொல்லக்கூடிய ஒரு பெரிய சமூகம் இந்த குடும்பத்தின் மூலமாக உண்டாகணும் என்றது இஸ்லாமிய குடும்பத்துடைய ஆரம்ப கட்ட ஒரு வித்தாக இருக்கிறது ஒரு வித்தாக இருக்குது இஸ்லாம் அப்படி அவர்கள் திருமணம் முடிக்கும் முடிய சொல்றாங்க திருமணம் முடிஞ்ச குழந்தைகளை பெருங்க கண்ணியமான சகோதர்களே இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்லும் பொழுது இதில் பலதரப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியிருந்தாலும் கூட கணவன் மனைவி இஸ்லாமிய வாழ்க்கை இது அடிப்படையாக இருக்குது சம்பந்தமான சில விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறது பொருத்தமாக இருக்குமே நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இந்த தலைப்பு கூட ஏற்படுத்தப்பட்டிருக்கு கணவன் மனைவி ஒரு சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்துகிறாங்க இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்னது மற்றவர்கள் வாழ்ற மாதிரிதான் எங்கடவர்களும் வாழ்றாங்க நாங்களும் எங்க வித்தியாசம் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பிரதானமான சில விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் அதுக்கு பேர் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை முதலாவது ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமான நிலைகள் உண்டாகணும் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும் நிம்மதி இருக்கணும் அது இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையாக இருக்கணும் என்று சொன்னால் அந்த கணவன் மனைவி இடத்துல அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய சிமத் இருக்கணும் கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க அல்லாவுடைய கட்டளைகள் எல்லாம் அங்க வீணடிக்கப்படுகிறது அந்த குடும்பத்துல தொழுகை இல்லை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 அல்லாவுடைய தீன் பாலாக்கப்படுது என்று சொன்னால் அந்த குடும்பம் கட்டாயமாக பாலாக போவோம் அதுல வெற்றி கிடைக்க மாட்டாது அதுல சந்தோஷம் என்றது அது கனவிலும் கிடைக்க மாட்டாது இது முதலாவது நிபந்தனையாக இருக்குது ரெண்டாவது கணவன் மனைவி சேர்ந்து குடும்ப வாழ்க்கை அந்த கணவனும் மனைவியும் எந்த கட்டத்திலையும் தன்னுடைய எந்த செயல்களாலையும் அல்லாவை போவப்படுத்த கூடாது பாவங்கள் அங்கு பாவங்கள் நடக்குது பேசுறதெல்லாம் அல்லாவுக்கு மாற்றமான பேச்சுக்கள் தான் பார்க்கறதெல்லாம் அல்லாவுக்கு மாற்றமான அல்லா விரும்பாத காட்சிகள் கேட்கிறதெல்லாம் அல்லாஹ் விரும்பாத சத்தங்களும் ஓசைகளும் பேச்சுக்களும் இப்படி இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது அது ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையாக இருக்க மாட்டாரு இஸ்லாம் காட்டுற குடும்ப வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள சந்தோஷத்தை அல்லா மறத்தி வச்சிருக்கிறான் குடும்பத்தில இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து அல்லாவுக்கு மாறு செய்யறாங்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காங்க ஒரு மனைவியையும் கணவனையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாவை எப்படி சந்தோஷப்படுத்துறது என்றதை திட்டமிடணும் என்று இஸ்லாம் தூண்டுது அப்படி அவர்களை சொல்லிக் கொடுக்கறாங்க இங்க திருமணம் முடிச்சால் முதலாவது நாள் நீங்க அறைக்குள்ள போறீங்களா உங்களோட வாழ்க்கையை தொழுகையை கொண்டு ஆரம்பிங்க வாழ்க்கையை முதலாவது போனதும் நீங்க உதவு செஞ்சு கொண்டு சொல்லுங்க தனியாகவும் சொல்லலாம் பின்னால் நீங்க துவா கேட்டு தொழுகையை கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிங்க வாழ்க்கைய தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறதற்கே படிச்சு தந்திருக்கிற இஸ்லாம் வாழ்க்கையை தொடர்றதற்கும் வாழ்க்கையை முடிக்கிறதற்கும் சொல்லி தந்திருக்க மாட்டாரா முதலாவது நாள் போய் அந்த பெண்ணுடைய பெண்ணுடைய ஒவ்வொரு மனுஷன்லயும் சில ஹயுறுகள் இருக்குது சில கருகள் இருக்குது அந்த மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இயல்பாகவே சில இடத்துல சில நல்ல குணங்கள் இருக்குது சில இடத்துல சில கெட்ட குணங்கள் இருக்குது ஒரு ஆளுடைய எல்லா இயல்பான நட்புணங்களும் நல்லதாக இருக்க மாட்டாது அதே நேரத்தில் எல்லாம் கெட்டதாக இருக்கவும் மாட்டாது சிலது இருக்குது கெட்டது சிலது அப்படியே அவர்கள் சொல்லி தந்த துபாவை பாருங்க எவ்வளவு ஒரு கருத்தாலம் உள்ள துபாவாக இருக்குது சொன்னாங்க முதலாவது நீங்க போய் அறைக்குள்ள போனதும் இயல்பு இருக்கிறத இயல்பான குணங்கள்ல இந்த பெண்ண படைச்சிருக்கிறாயோ அதனுடைய ஹைரையும் நான் கேட்கிறேன் இந்த பெண்ணுடைய ஷர்லிருந்து பாதுகாப்பு தேர்றேன் பிறகு இந்த பெண்ணுக்குள்ள இயல்பிலேயே படைக்கப்பட்டிருக்கிற அந்த குணங்களுடைய சர்ளை விட்டும் நான் பாதுகாப்பு தேர்ந்தேன் ஆரம்பத்திலேயே அல்லாவோட தொடர்பாகி அல்லாவின் பக்கம் மீண்டு அல்லாட்ட கேட்டு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறாங்க ஒரு முஸ்லீமுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தே அல்லாவிடத்துல மீண்டு அல்லாவிட கேட்டு அல்லாவிடத்துல துவா கேட்டு ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறோம் என்ற இந்த ஒரு துவாய் மூலமாக படித்து தந்திருக்கிறாங்க கண்ணியமான சகோதரர்களே ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்கன்னு சொன்னா வாழ்க்கையுடைய எந்த கட்டத்திலையும் எந்த செயலாலையும் அல்லாவை கோபப்படுத்த கூடியவர்களாக அவர்கள் இருக்கூடாது அல்லாஹ் கோபப்படுத்திட்டாங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் இல்லாம பயிற்சிடும் அதிகல வந்து இருக்கு ஆண்களே நீங்க தேணுதலாக பத்தினித்தனம் நடந்து கொள்ளுங்க பத்தினித்தனம் என்று சொல்றது இந்த அசிங்கமான பாவங்கள் இருந்து ஒதுங்கி இருக்கு ஹராமான அசிங்கமான பாவங்கள் இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்குதான் ஐப்பத்து என்று சொல்றது சொன்னாங்க அசிங்கமான பாவம் விபச்சாரம் கெட்ட பார்வை கெட்ட பேச்சு இது போன்ற பாவங்கள் நீங்க ஒதுங்கி இருங்க நீங்க ஒதுங்கி இருந்தால் தாய்ப்பனிசாவுக்கும் உங்களுடைய பெண்களும் பத்தினித்தனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நீங்க பாவம் செய்றீங்களா உங்களுடைய பெண்களும் பாவத்தில் ஈடுபடுவாங்க நீங்கள் ஹராத்திலிருந்து பாவத்தில் இருந்து ஒதுங்கி இருங்கள் உங்களுடைய பெண்களும் பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள் நீங்க அந்த பேணுதலுடைய ஹத்தை தாண்டிட்டீங்க வெளியாகிட்டீங்களா உங்களோட பெண்கள் பாவங்கள் வந்துடும் ஷாஃபீர் அஹமுல்லா அவர்கள் சொல்றது போல அவங்க சொல்றாங்க ஒரு இடத்துல விபச்சாரத்தை பற்றி சொல்ற நேரத்தில் மனிதர்களை தெரிந்து கொள்ளுங்கள் விபச்சாரம் என்று சொல்றது ஒருவன் விபச்சாரம் செஞ்சுட்டான் ஒரு அந்நிய பெண்ணோட தவறுல ஈடுபட்டான் என்றால் அதை சொல்றாங்க கடன் கொடுத்துட்டீங்க இந்த கடனை கடன் கொடுத்தா அந்த கடனை கட்டாயம் அவங்க திரும்பி தரணும் நீங்க அந்த கடனை குடுத்தீங்க என்றால் அந்த கடன் கட்டாயமாக திரும்பி வரும் யாருக்கு திரும்பி வரும் என்றால் உங்களுடைய குடும்பத்துக்கு திரும்ப வரும் நீங்க யாருக்கு கடன் குடிச்சு யாருக்கோ கடன் குடுத்திருப்பீங்க அந்த கடனை எடுத்துக்கொண்டு யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வீட்டுல நீங்க மாட்டீங்க மனைவி இருப்பா மகள் இருப்பா வேற குழந்தை இருப்பா கண்ண கொடுத்துட்டு போயிடுவாங்க வர்கள இருக்கணும் விரும்பினால் நீங்கள் பேணதில் உள்ளவர்களாக இருங்க சமீபத்தில் ஒரு அரபி பெண்மணி அவருடைய சரத்தனத்தை எழுதி இருக்கிறார் ஒரு அவ ஒரு ஆலிமாகவும் இருக்கிற ஒரு பெண்மணி வால்பா வயசு திருமணம் முடிச்சவா ஒரு மதரசாவுல பாடம் நடத்தி கொண்டும்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 எப்பயும் அந்நி ஆண்களை பார்க்கணும் ரசிக்கணும் என்ற ஆசை டிவில பாக்கணும் என்ற ஆசை வெளியில போன இடத்துல அந்நி ஆண்கள் போனா பார்க்கணும் என்ற ஆசை ஒரு ஆச்சரியமா இதுகால வரைக்கும் இல்லாத எண்ணங்கள் எல்லாம் எனக்குள்ள வர ஆரம்பித்தது ரெண்டு கிழமை இப்படியே போய்கொண்டிருக்கு எவ்வளோ செய்து பார்த்தேன் துவா கேட்டு பார்த்தேன் ஆனா அந்த எண்ணங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்குது கடைசியாக நான் பார்த்தேன் உண்மை செய்யலாது சௌபா செய்யணும் நான் நான் உம்ராவாவது செய்யணும் என்ற நீயத்தை வச்சுக்கொண்டு இந்த கணவனுடைய கணவரத்தில் போய் சொன்னேன் இப்படியெல்லாம் கெட்ட எண்ணங்கள் ரெண்டு கிழமையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது எனக்கே என்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது நான் நீயத்து வச்சிருக்கிறேன் உம்ராவுக்காவது போய் நான் அங்கே துபா கேட்டு நான் எல்லா இடத்துல செய்யணும் என்று நான் எண்ணி அந்த நீயத்தை வச்சிருக்கிறேன் என்று அந்த நீயத்தை கணவன்ட்டை வெளிப்படுத்திய நேரத்தில் கணவர் கண்ணீர் வடித்தாராம் கணவர் சொன்னாராம் நீங்க என்ன மனுஷனும் ரெண்டு கிழமையாகத்தான் எனக்கு ஒரு பெண்ணோட போன் மூலமாக ஒரு தொடர்பு ஏற்பட்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தௌபா செயல் அல்லாஹ் புறமின் வந்து கணவர் மனைவியுடைய அந்த இணைப்பு அல்லாவிட்டால் ஒரு மறைமுகமான இணைப்பாக வச்சிருக்கிறான் தீன் எந்த குடும்பத்துல பாலாக்கப்படுமோ அல்லாஹுடைய கட்டளைகள் மீறப்படுமோ அந்த குடும்பத்துல சந்தோஷம் வர மாட்டாங்க அந்த குடும்பத்துல நிம்மதியு எடுத்துருவாங்க மூணாவது கணவன் மனைவியும் திருமணம் முடிச்ச நாளிலிருந்து அல்லாஹபுராமின் சில அவர்களுக்கு சில கடமை ஏற்படுத்தி இருக்கிறார் இஸ்லாம் கணவனுக்கு என்று சில கடமைகளை வச்சிருக்கிறது மனைவிக்கு இந்த கடமைகளை ஒருவர் மற்றவருக்கு சரியாக நிறைவேற்றணும் அந்த கடமைகள் சரியாக நிறைவேற்றப்படலை சொன்னா அது தீனுடைய வாழ்க்கை இல்லை அந்த கடமைகள் என்ன என்றதை ஒவ்வொரு கணவனும் தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு மனைவியும் தெரிஞ்சிருக்கணும் இஸ்லாம் எனக்கு என்ன கடமைகளை படுத்தி நான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவே மனைவி எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்டும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னா முதலாவது இஸ்லாம் ஏற்படுத்துற கடமை தான் நசகா நசகா என்று சொன்னா அந்த பெண்ணுக்கு சாப்பாடு உட்பட அத்தியாவசியமான செலவுகளை கொடுக்கிறது இது வாஜித் எனக்கு தொழுகிறது எப்படி பர்போ எனக்கு எனக்கு ஜக்காத்து கொடுக்கிறது வசதி இருந்தால் எப்படி பர்போம் நோம்புகாலம் வந்தால் நோன்புடிக்கிறது எப்படி பர்போ அது ஒவ்வொரு நாளும் நான் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது இந்த நாலுடைய சாப்பாடு அத்தியாவசிய தேவைகளுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை பணமாக அல்லது பொருளாக நான் என்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும் இது கடமை கொடுத்து காலங்களில் அவர்களுடைய நிலைமைக்கு என்பது செலவாகும் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் உதாரணமாக ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு செலவாகும் என்று சொன்னா அந்த ஐநூறு ரூபாய் கணவன் மனைவிக்கு கொடுக்கும் பணமாக கொடுக்கலாம் வாங்கிக் கொள்ளக்கூடிய வசதி இருந்தால் அல்லது பொருளாக கொடுக்கப்படணும் இந்த அளவுக்கு புகார்கறிவில் எழுதி இருக்கிறாங்க என்ற சில நேரங்களில் எங்கள மனைவிமார்கள் கோடிஸ்வரர்களாக இருப்பாங்க எங்களை விடவும் பணம் இருக்குது அவங்களுக்கு பெரிய காணி வருமானம் வருவாய் எல்லாம் இருக்குது அப்படி இருந்தாலும் கணவன் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா செலவா அந்த ஐநூறு ரூபாவ குடுத்த உங்கள்ட்ட இருக்குதானே நீங்க சாப்பிட்டு கொள்ளுங்க என்று சொல்ல இயலாது அவர்களாகவே சொல்றாங்க பெண்களாகவே சொல்றாங்க உங்களோட பணம் எனக்கு வானம் எனக்கிட்ட இருக்குது சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்குது தேவையில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இது நாங்க சரியாக புரியணும் சமூகத்துக்கு இதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது ஏனென்றால் எங்களோட சமூகத்துல திருமணம் முடிச்சதற்கு பின்னால உடனடியாக கணவன் மனைவி பிரிஞ்சி தனி குடும்ப வாழ்க்கை நடத்துற வழக்கம் இல்லை அதுதான் முறையானது முறை என்ன என்று திருமணம் முடிச்சால் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு தனி குடும்பம் தனியாக அவங்க வாழணும் இவங்க போய் மூணாவது முறையில் மூணாவது நீண்ட காலத்துக்கு தங்கி இருக்கிறது சொல்றது முறை இல்லை அவர்கள் தனி குடும்பம் தனி குடும்பத்துக்கு தனி வீடு தனியிடம் இருக்கணும் அதுதான் முறையாக இருக்குது என்றாலும் எங்கட சமூகத்துல அப்படியான நிலை பல இடங்கள்ல இருக்குது இல்லாமல் இல்லை எங்கட நாட்டில் அப்படியான நிலை இல்ல கொஞ்ச காலத்துக்கு செலவேல பெண் வீட்டுல இருக்கிறாங்க அல்லது மாப்பிள்ள வீட்டுல கொண்டு போய் வச்சு கொள்றாங்க தன்யமான சகோதரர்களே அப்படி அப்படி நிர்பந்தமாக அந்த நிலை இருக்குது என்று சொன்னாலும் திருமணம் முடிக்கிற கணவன் விலகிக் கொள்ளனும் நான் இவ்வளவு காலம் ஏண்ட வாப்படை வீட்டில இருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அவங்க எனக்கு தந்து கொண்டிருந்தாங்க ஆனா இப்ப திருமணம் முடிச்சுட்டா எனக்கு ஒரு கடமை மேலதிகமாக வந்து மனைவிக்கு நான் நசப்பா கொடுக்கிறது அன்றைய நாள் தேவைக்குரிய சாப்பாட்ட கொடுக்கிறது எனக்கு அதை கொடுத்தாகும் தாயுடைய வீட்டுக்கு அல்லது தாப்பனுடைய வீட்டுக்கு அது பணமாகவோ பொருளாகவோ போயாகணும் அல்லது மனைவியுடைய வீட்டுல நிர்பந்தமாக நிற்கிறோமா அங்க அது பொருளாகவோ பணமாகவோ அந்தந்த நாளைக்கு அது போய் ஆகணும் ஏன் சொல்றேன் சொன்னா சில சமீப சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி புதுசா முடிச்சாங்க இப்ப கணவனுக்கும் கூட்டுக்காரம் இல்லாதவங்க ஆணி வேர் எங்க இருக்கு மாமி வீட்டுல சொல்றாங்க மர்மானுக்கு எந்த கவலையும் மகளை இறக்கி விட்டுட்டு அவர் போயிடுவாரு எந்த கவலையும் சாமானும் கொண்டு வராதும் இல்ல செலவு கொடுக்கறதும் இல்லை பிரச்சனை வந்தது மாமக்காரர் மர்மகன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு என்ன கொடந்தார் என்றார் நல்லமோ இல்லையோ இரண்டாவது நடந்து கொண்டிருக்குது கணவன் விலங்கனும் திருமணம் முடிச்சுட்டேன் இப்ப ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பெண்ணுக்கு சாப்பாட்டுக்கான செலவு ஏற்பாடு செய்யறது கடமையாக இருக்குது கடமை இதுல புறப்பாடு செஞ்சால்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 இன்னொரு அவர்கள் வீட்டில் கொண்டு போய் நாங்கள் அவர்களை அவர்களுடைய பொறுப்புல அவர்களை சுமத் இயலாது அவங்க எவ்வளவு பெரிய வசதி உள்ளவங்களாக இருக்கலாம் திருமணம் முடிச்சா நீங்க செலவழிக்கு செலவழிக்கிறதுக்கு வசதி இல்லையா திருமணம் முடிக்கிறது அவர்களுக்கு சுண்ணத்தும் இல்லை திருமணம் முடிக்கிறது அவர்களுக்கு சுண்ண நாங்கள் சொல்றோம் திருமணம் முடிக்க சுண்ணத்தை சுண்ணத்தன்று பரவலாக பேசுறோம் ஆனா திருமணம் முடிக்கிறது இஸ்லாமத்தில் எல்லாருக்கும் சுண்ணத்தில் திருமணம் முடிக்கிறது ஒரு சாராருக்கு வாதி பர்த் இன்னும் ஒரு சாராருக்கு மக்ரு இன்னும் சாராருக்கு ஹராம் இன்னும் சாராருக்கு சுண்ணத்து யாருக்கு சுண்ணத்தில் யாருக்கு மக்ரூ என்றால் ஒருவருக்கு திருமணம் முடிக்கணும் என்ற ஆசை தேவை இருக்கிறது அந்த பெண்ணுக்கு செலவழிக்கிறதுக்கான வசதி இல்லை அந்த வருமானம் இவருக்கு இல்லை இப்படின்னா இவருக்கு அந்த வருமானத்துக்கான ஏற்பாடு இவர் செய்து கொள்ளும் வரைக்கும் அவருக்கு திருமணம் முடிக்கிறது எல்லாருக்கும் சுண்ணத்தில் உலமாக்கில் எந்த அளவு தூரம் இதை பத்தி எழுதி இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒருவர் திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடிச்சதற்கு பின்னால அவர் செய்ய வேண்டிய கடமையில இரண்டாவது கடமை தான் அந்த பெண்ணுக்கு வீட்டுக்கான ஏற்பாடு செய்வது பெண்ண திருமணம் முடிச்சிட்டால் இவர் அந்த பெண்ணுக்கு எங்க இருக்கிறது என்று ஏற்பாடு செய்யணும் இது இவருடைய கடமை சுக்குனா என்று சொல்றது குரான் சலாப் சொன்னப்பட்டவர்களை பத்தி பேசி இருக்குது ஒரு பெண்ணோட நீங்க வாழ்ந்து திடீர் எவ்வளவு உங்களுடைய நீங்கள் அவர்களை தங்க வை கேட்டா முடியும் வரைக்கும் அழகான இஸ்லாம் தலாப் சொல்லப்பட்டவருக்கு உலமாக்கல் சொல்றாங்க தலாப் சொல்லப்பட்டவருக்கே வீட்டுக்கான ஏற்பாடு செய்யணும் என்றால் திருமணம் முடிச்சவர்களுக்கு வீட்டுக்கு ஏற்பாடு செய்யறது வலியுறுத்தடமையாக இருக்கிறது திருமணம் முடிச்சிட்டால் பெண் இருக்கிறது தன்னுடைய வீட்டிலயும் அல்ல கணவனுடைய வீட்டிலயும் அல்ல கணவன் தனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டு ஏற்பாடு செய்யணும் தன்னை தகுதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டை ஏற்பாடு செய்யணும் தன்னை தகுதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டுன்னு சொல்றது நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு தகுதியை கற்பனை செஞ்சு வச்சிருப்போம் அதல்ல இந்த தகுதி நாங்கள் நினைக்கிறோம் என்னுடைய ஃபெமிலி என்னுடைய நானம்மார் தம்பிமார் எல்லாம் பார்க்க நேரத்தில் எந்த தகுதி இப்படிதான் எந்த வீடு வெள்ளவத்தையில தான் இருக்கணும் எனக்கு இந்த இந்த மாதிரியான அமைப்புல இருக்கணும் என்று நான் கற்பனை செஞ்சிருப்போம் அதெல்லாம் எங்களோட தகுதி என்றது எங்களோட தகுதி எதை வச்சு முடிவு செய்யப்படும் என்றால் அதாவது இந்த வீடு கொடுக்கறதுல எங்களோட தகுதி இருக்குது அது உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்குது என்றதை உங்களுக்கு எவ்வளோ காட்சி இருக்குது எவ்வளோ வீட்டு ஏற்பாடு செய்யறதுக்கான பணம் இருக்குது அதுதான் உங்களோட சொந்த வீட்டுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை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 சகோதரர் அல்லது அவர்களுடைய சொந்தக்கார வீடுள்ள போய் மனைவியை விட்டு போட்டு இவரும் அங்கேயே தங்குறார் பல கடந்து கொண்டே போகுது இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு யார் சொந்தக்காரரோ அவர் இவர்களுக்கு இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்க எங்க வீட்டுல வந்து இருங்க என்று அவர்கள் வாயால சொல்லல என்று இருந்தால் அவங்க சொல்லல மனைவி வீட்டுக்காரவங்க சொல்லல மான்மகன் நீங்க இங்கேயே இருந்து கொள்ளுங்க என்று சொல்ல இல்ல அல்லது சகோதரர் சொல்ல இல்ல நீங்க எங்க வந்து ரெண்டு பேரும் இருக்கு அப்படி சொல்லாமல் இவர் போய் அங்க இருந்திருந்தால் எழுதி இருக்கிறாங்க இருந்த காலத்துக்கு கூலி கொடுக்கிறது வாஜிப் ரெண்டு மாசம் இருந்திருந்தா ரெண்டு மாசத்து ரெண்ட கொடுங்க நீங்களுக்கும் அப்படி அவர்கள் சொல்லி இருந்தால் நீங்க இருங்க என்று சொன்னாங்க இவர் போய் இருந்தார் அப்ப எதுவும் கொடுக்க தேவையில்லை சமூகத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் வாரதில்லை ஏதோ புரிந்துணர்வோட போய்கொண்டிருக்குது மசாலாக்கள் எப்ப தேவைப்படும் என்றால்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 ஆறு மாதம் சூடு ஆறு மாசம் குளிர் எப்படி இருக்கும் இந்த இடங்கள்ல குளிர்காலம் வந்தா குளிர்காலத்துக்கு தேவையான உடுப்பு வாங்குவாங்க சூடு காலம் வந்தா சூடு காலத்துக்கு கட்டாயமான உடுப்புகளை அவர்கள் வாங்கி கொள்வாங்க இந்த வளமை ஒரு ஊர்ல இருந்தால் அந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு அந்த உடுப்பை வாங்கி கொடுக்கணும் அல்லது அதற்கான செலவை கொடுக்கணும் எங்கட நாட்டை பொறுத்தவரையில் வேற அமைப்புகள் இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை அல்லது ஒரு தடவை உடுப்பு வாங்கக்கூடிய முறை இருக்குது அதற்கான ஏற்பாட்டை செய்வது கணவனுடைய கட்டாய கடமையாக இருக்குது கணவனுக்கு மனைவி உடுப்பு எப்பையும் கொடுக்க தேவையும் கொண்டு வர திருமண ஆரம்பத்திலேயோ திருமணத்திற்கு பின்னாலேயோ கணவனுக்காக மனைவி எந்த உடுப்பையும் கொடுக்க வேண்டிய அவசியம் தேவை இல்லை எல்லாம் அந்த கடமையை எங்களுக்கு ஏற்படுத்த இல்லை அடுத்தது திருமணம் முடிச்சால் ஒரு குடும்பமாக வாழும் பொழுது திருமணம் முடிச்சிட்டால் ஆணுக்கு பெண் பெண்ணுடைய தரப்பிலிருந்து தேவைகள் இருக்கிறது மாதிரி தேவை தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளணும் என்ற அந்த தேவை இருக்கிறது பெண்ணுக்கும் அதே ஆசை இருக்குது இந்த ஆண் மூலமாக என்னுடைய ஆசை நிறைவேறணும் என்ற தேவை அந்த பெண்ணுக்கும் இருக்குது இந்த கணவன் அந்த தேவையை நிறைவேற்றுவது பர்து வாஜி எந்த அளவுக்கு என்றால் அல்லாம இது ஹசம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அவர்களுடைய கிட்டாபை எழுதி ஒவ்வொரு பெண்களுக்கும் மாசத்துல ஒரு பகுதி சுத்தமாக இருப்பாங்க இன்னும் பகுதி அசுத்தமாக இருப்பாங்க அவர்களுடைய அசுத்தமாக இருக்கிற காலம் ஏழு நாள் நாள் என்று அவரு அசுத்தமாக இருப்பாங்க அந்த சுத்தம் ஒவ்வொரு மாசத்திலையும் சுத்தமாக இருக்கிற பகுதியில ஆக குறைந்த பட்சம் ஒரு தடவையாவது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறது வாஜிப் என்று கணவன் தன்னுடைய மனைவியுடைய தேவைய சுத்தமாக இருக்கிற அந்த காலத்தில் ஒரு தடவையாவது வாஜிப் அவர் நிறைவேற்றி ஆகணும் ஏன் அப்படி சொல்றாங்க என்றால் குரானுடைய ஆயத்திற்கு வந்திருக்கு நதியேசில் மகீவ் மனிதர்கள் வந்து உங்களிடத்திலே இந்த ஹைனுடைய காலம் இந்த பீரியட் காலத்தை பற்றி கேட்கிறாங்க மசாலா கேட்கிறாங்க நவிய நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க அந்த காலம் அவர்கள் வருத்தத்தோடு இருக்கிற காலம் அவர்கள் சுகமாகிற வரைக்கும் அவங்களுக்கு அவங்களை நீங்கள் அவர்களுடன் ஒன்று சேர கட்டளை எப்படி இருக்கிறதோ அந்த முறையில் அவர்களுடன் நீங்கள் சேருங்கள் என்று சொல்லுது அந்த வார்த்தை இருக்குது அது ஏவல் வினையாக இருக்குது ஏவல் வினையாக செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறதுனால ஒவ்வொரு சுத்தகாலத்திலையும் ஒரு தடவையாவது அந்த கட்டதையை நிறைவேற்றது பெரும்பான்மையான உலமாக்கள் கூட நாளைக்கு ஒரு தடவையாவது பெண்ணுடைய தேவையை பூர்த்தி நாளைக்கு ஒரு தடவையாவது அவங்க தேவைப்பட இல்லை என்றால் அங்கே விட்டு கொடுக்கறதுக்குரிய சாத்தியம் இருக்கு அபி உள்ளாகி சல்ல உள்ளாகும் அதிகம் செல்லமங்க மௌத்தாகிற அந்த கடைசி கட்டம் வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நடத்தி இருக்கிற அந்த முனையமாகிறவங்க கடைசியாக கடைசி மௌத்தா போன இப்ராஹீம் அபி அவர்களுடைய ஒரு மகன் பால் புலி காலத்துல மௌத்தா போனார் இப்ராஹீம் என்று சொல்லக்கூடிய மகன் அவர் எப்ப மௌத்தாக்குறான்னு சொன்னா நபி வசல்லா மூணு மாசத்துக்கு அறுபத்தி ரெண்டு வயசுல கிடைச்ச புள்ளது அறுபத்தி ரெண்டு அல்லது அறுபத்தி ஒன்பது பாதையில கிடைச்ச புள்ள அந்த கால நபி அவர்கள் மனைவிமானோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி இருக்கிறார் எவ்வளவு அழகான காட்டி தந்திருக்கிறார் யாருக்கு திருமணம் முடிக்கணும் என்ற நோக்கம் இருக்கிறது ஆசமட்டம் இருக்குது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 ஆனால் இவருக்கு தெரியும் எனக்கு ஒரு பெண்ணுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இல்லை ஒரு பிழந்திருக்கிறார் அல்லது அந்த சக்தி இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இப்படியானவர்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம் அவர்களுடைய தாய் தகப்பன் பொழுதே இருந்த நோய்களாக இருந்தால் தாய் தகப்பன் கட்டாயமாக அதை அறிஞ்சிருப்பாங்க சில அடையாளங்கள் மூலமாக அவர்கள் அறிஞ்சிருப்பார்கள் அப்படி இல்ல வருவதற்கு பின்னால் என்று சொன்னார் ஒவ்வொருத்தரும் சன்ன பத்தி அறிஞ்சிருப்பாங்க அவர்கள் விளங்கி கண்டிப்பாக ஒரு பாதியார் சொன்னார் ஒரு பெண் பாவம் பரிதாபம் பத்து வருஷம் ஒரு கணவனோட திருமண வாழ்க்கை நடந்ததுக்கு பின்னால திருமணம் முடிச்சு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு சேர்ந்தது விசாரித்த அவருக்கு அதற்குரிய உறுப்பே கிடையாது அந்த நிலையில் அவர் இல்லை வேறு திருமணம் முடிச்சாரு வேறு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறார் ஹராக்கியிருக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் முடிக்கிறது திருமணம் முடிக்கிறது தவறுகளை போறதற்கு கூட வழி இவர் ஏற்படுத்தி அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் ஹராம் என்று இஸ்லாம் கண்டிப்பான சட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திருமணம் முடிச்சதற்கு பின்னால் அப்படிப்பட்ட நோய்கள் யாருக்கும் குறுக்கிட்டால் என்ன சட்டம் இதெல்லாம் இஸ்லாமிக் லோல இருக்குது திருமணம் முடிச்சதற்கு பின்னால் ஒருவருக்கு இப்படியா நிலைப்பட்டுருச்சு இப்ப என்ன செய்த திருமணத்தை முடிக்கிறதா அல்லது மறைச்சிட்டு ரெண்டு பேரும் வாழணுமா மறைச்சிட்டு வாழணும் என்று சொல்ல இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது நீங்க போங்க போய் காவிரியாரிடத்தில் முறைப்பாடு செய்யுங்க அவர்களை அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஏற்றுக்கொள்ளுவார்க்கொள்ளல சொன்னால் அதை எப்படி நிரூபிக்கொள்ளும் அதற்கு முறை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியும் நிரூபிச்சா பட்டது அல்லது ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நாலு மாசம் அவருக்கு தவணை கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்க அதுக்குள்ள அவருக்கு அதுக்கான வைத்தியங்கள் செஞ்சு கொள்ளியும் அவருக்கு முடியல என்று சொன்னால் செய்யப்படும் எடுத்துக்கொண்டு அதனால தான் ஒவ்வொரு ஆணுக்கும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் ஆண்மையையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான வைத்திய முறைகளை சாப்பாடுகளை உட்கொள்வது முஸ்தகி இருக்கிறார்கள் அவருக்குரிய சாப்பாடுகள் இருக்கிறது அவருடைய தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய ஒரு ஹக்க நிறைவேற்று வெறும் ஆசையோடு சம்பந்தப்பட்டதல்ல இன்னொரு ஹக்க நிறைவேற்றுவதோட சம்பந்தப்பட்ட கடமையை நிறைவேற்றது ஆகவே அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு என்ன தேவையோ அந்த ஏற்பாடுகள் அந்த சாப்பாடுகள் அந்த இலாஜ் முறைகள் அந்த அந்த வைத்தியங்கள் செய்யறது முஸ்து எழுதியிருக்கிறாங்க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 இதுதான் இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கு அடிப்படை முறையாக இருக்குது அந்த நிலைமையெல்லாம் மாறி அப்படி கேட்டுக்கொண்டு வாரது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக பிரச்சனையாக போன நேரத்தில் நிர்பந்தமாகத்தான் இன்றைக்கு பெண்களுக்கு என்று வேறையாக மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் சரியான முறை என்றது இந்த முறைக்கு வரணும் மட்டும் இந்த முறைக்கு வரணும் பெண்கள ஆலிமாக்கல் இருக்கணும் அவங்க எப்படி என்று சொன்னால் செய்தணும் ஆயுஷாரி அல்லாண்ணா அவர்கள் இருந்தது மாதிரி எல்லா மனைமார்களையும் அந்த தரத்தில் ஆக்கி வச்சிருக்க தெரிவு செஞ்சு அவர்களுக்கு எல்லா அழிமையும் கொடுத்து வச்சிருந்தாங்க அவர்கள்ட்ட போய் கேட்டுக்கொள்வாங்க ஆயிஷார் ரதி எல்லாம் அவர்களிடம் வயசுல மூத்த எத்தனையோ மனைவார்கள் இருந்தாங்க எல்லாரும் அந்த நிலையில இருக்க ஆயிஷார்வதி இல்லவர்களுக்கு எவ்வளவு அழிமை கொடுத்து வச்சிருந்தாங்களோ அந்த நிலையில பாடமாக்கி படிச்ச நிலையில இருக்க இல்ல பெண்களுக்குரை அடிப்படை முறையாக ஆக்கி வச்சிருக்கின்ற கணவன் மூலமாக எங்களுக்கு போய் சேரணும் தன்யமான சகோதரர்களே ஒரு குடும்ப வாழ்க்கைய இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வரணும் என்று சொன்னா இந்த விஷயங்கள் இருக்கணும் கடைசியாக இந்த குடும்ப வாழ்க்கையில எந்த குடும்ப வாழ்க்கையில அஹ்லாப் என்ற புரிந்துணர்வு ஒத்தர் மத்தவரை சரியாக புரிந்து நடக்கக்கூடிய தன்மைகள் நல்ல குணங்கள் இருக்குமோ அங்கதான் சந்தோஷம் இருக்கும் ஒத்தர் மற்றவரை புரிய இல்ல என்று சொன்னால் இப்பயும் ஒரு கணவன் விளங்கணும் இந்த மனைவி எனக்கு தேவையானவன் அவர்கள்ட்டுகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் மூலமாக சந்தோஷம் கிடைக்க மாட்டாது பிரச்சனைகள் சீரமாட்டாது நபி சல்லா வலை வசம் ஒரு ஒரு சகாதிவன் தான் யாரோ சூலல்ல ஏந்த மனைவிட்ட சில குணங்களை சொன்னான் இன்ன குணம் இருக்குது என்று சொல்லிட்டு போனான் நபி சொல்ல சொல்லி போடுங்க சொல்லி போடுங்க யோசனை பண்ணார் யோசித்து வார்த்தை சொன்னார் யார சூழல் அவளை எனக்கு பொறுமையாக ஈக்காது என்று சொன்னார் அபிசல்ல சொல்ற நேரத்தில் இலவாகியா சில விஷயங்கள் உலகத்துல ஹலால் ஆகி இருக்கிறான் ஆனா அந்த ஹலால் அல்லாஹ் மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹலால் இருக்குது கோபப்படு பிரச்சனையை சொல்லும் பொழுது முதலாவதே நபி தல்லுக்கா என்று சொன்னாங்களே ஏன் அப்படி செய்ய சொன்னாங்க கலாச்சொல்ல சொன்னாங்க அது முறை இல்லையே என்று கேட்டால் நபி அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க உலமாக்க சொல்றாங்க அவர் வந்து மனைவியுடைய குறைகளை மட்டும்தான் சொல்லிக்கொண்டு போனார் நபி பார்த்தாங்க இவருடைய வாயால் வந்துட்டா இப்ப அவருக்கு ஒண்ணு செய்யலாது அவர் யோசிக்கிறார் தலா சொல்ல சொல்லிட்டாங்க இதை எதிர்பார்க்கலையே இப்ப யோசிக்கிறார் பேர் ஏதாவது இருக்குதான் தலா சொல்லலாமா இப்ப இப்பதான் அவர் புரியுது அவளை விட்டு எனக்கு பொறுமையாக இருக்கும் இயலாது அப்ப அடுத்த அட்வைஸ் கொடுக்குறாங்க அவங்க சிக்க அப்ப நீங்கள் அந்த பெண்ண மனைவியாக வச்சு கொள்ளுங்க கண்ணியமான சகோதரர்களே சொல்றது மனிதன் எப்பையும் ஒரு இன்னொரு மனிதனுடைய மனைவியாக இருக்கலாம் வேறொருவராக இருக்கலாம் ஒரு நாளும் உலகத்தில் எல்லார்டையும் பெண்ணுடைய ஒரு செயல் உங்களுக்கு பிடிக்கல பாருங்க பதிலாக கட்டாயமாக நல்லது சந்தோஷப்படுது சில விஷயங்களை நீங்க வெறுப்பிடுங்க அந்த வாக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லை அவட பேசிய முறை எனக்கு பிடிக்கிறது இல்லை அவளோட வாசம் எனக்கு பிடிக்கிறது என்று சில விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி வச்சிருப்பான்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 ஆனா அதுக்குள் அல்லாஹுடைய கண்ணியமான சவுதே அஹ்லாக் என்றது அழகான பண்பு என்று சொல்றது ஒரு குடும்ப வாழ்க்கையில இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதுல இன்றி அமையாத ஒன்றாக இருக்கிறது மா முஹாரி அஹமத்துல்லி அவர்கள் ஒரு ஒரு தலை போட்டு அமைச்சிருக்கிறான் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதில் அழகான ஒரு ஹதீச அவர்கள் ரிவாய செய்து சஹி முஸ்லீமையும் நபிசல்ல ஒலிவு சில பதில் ஒன்னால் பயணம் ஒன்று இருக்கிற நேரத்தில் இரவு நேரம் நபி அவர்கள் பயணம் போற நேரத்தில் யாராவது ஒரு மனைவியை கூப்பிட்டு போவாங்க நபி அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு ஒரு அழகான ரிவாயை சமைச்சி அதற்கு இப்படி ஒரு தலைப்பு போட்டு அழகிய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணுமே அது உண்மையில நபி அவர்கள் சொல்ற எந்த வார்த்தையும் சும்மா வீணுக்காக சொல்றது இல்லை சும்மா நேரத்தை போக்குறதுக்காக கதை சொல்றது இல்லை அதோட நடந்த கதை நபி அவர்கள் அந்த கதைய தன்னுடைய மனைவிய சந்தோஷப்படுத்துறதற்காக சொல்லி அந்த கதையூடாக அந்த கதை மூலமாக ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய ஒரு பெரிய கணவன்மார்களுக்கு தேவையான ஒரு பெரிய பகுதியை அதுல சொல்லி தந்துட்டாங்க இந்த உண்மைத்துக்கு ஒரு கணவன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எந்த சிபாத்துகள் அவர்கிட்ட இருக்கணும் எது இருக்கக்கூடாது அந்த கதை மூலமாக சொல்லி தந்துட்டாங்கல்லாவில் சொன்னாங்க ஆயிஷா ஒரு இடத்துல அவர்கள் நடந்த ஒரு சம்பவம் இது சொன்னார்கள் வெளியே போயிருக்க ஒரு வீட்டுல ஒன்று மனைவிமார்கள் சேர்ந்து உடன்படிக்க செஞ்சு கொண்டாங்க நாங்க இப்ப பேச போறோம் என்ன பேச போறோம் என்றால் எல்லாரும் தன்னுடைய கணவன் மாறுதல் எப்படி என்று சொல்லணும் இப்படிப்பட்டவர் என்று கணவனை பத்தி சொல்லணும் யாரும் எதையும் மறைக்க கூடாது என்று பேசிக்கொண்டான் உடன்படிக்க செஞ்சு வாக்குறுதி எடுத்துக்கொண்டாங்க இப்படி வாக்குறுதி எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் ஒவ்வொருத்தராக சொல்லும்ார்த்தங்களை பத்தி சொல்ல சொல்பியவர்கள் கூடாது என்னுடைய கணவரை பற்றி நான் என்ன சொல்றேன் என்றால் கணவர் முறை உள்ளவர் என்ற ஒன்றுமே பேச இயலாது எந்த குறையையும் சொல்ல இயலாது எதையாவது பேச வாய் கிரந்தால் எனக்கு தலாசுதான் கிடைக்கும் பேசக்கூடாது மரியாதையாக இருந்து கொள்ளணும் என்று நினைத்தால் மௌனமாக இருப்போமே என்று நினைச்சு மௌனமாக இருந்தால் விடப்படுகிறேன் அப்படியும் இருக்கேன் அந்த இடத்துல விட்டுடுறான் கணவனாக இருந்து கொள்வதும் இல்லை கணவன் இல்லாத ஒரு பெண்ணை சுதந்திரமாக விடுவோமே என்று அப்படி விடுறதும் இல்லை இது இது சில மனிதர்களுக்கு வெளியில ஒரு நிர்வாகத்தில் ஒரு மேனேஜராக இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் அவர் சில நேரங்களில் வீட்டுக்குள்ள போனாலும் அவர் நினைக்கிறது அங்க எப்படி எனக்கு அடங்குறாங்களோ அது மாதிரி என்னுடைய வீட்டுல இந்த மனைவியும் எனக்கு அடங்கி இருக்கணும் என்று நினைக்கிற அதே விதமான இதுகளை காட்டு வரண்டார் நல்ல மனவரில் அந்த ஒரு முறை இருக்கலாம் ஆனா இந்த வீச்சுக்குள்ள அந்த முறை இருக்க இயலாதே உமர் ரதி அல்லாஹ் அவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் வீச்சுக்குள்ள மனைவியோடு இருக்கும் எப்படி இருப்பாங்க ஒரு சின்ன குழந்தையை போல இருப்பார்கள் வெளியே போனதுக்கு பின்னால் அவர்கள் சிங்கத்தை போல இருப்பார்கள் வீட்டுக்குள்ள வந்த இவர் தானே அவர் என்று யோசிக்க கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளைவா நடந்து கொள்வாங்க இதுதான் இஸ்லாமிய குடும்பாக்க இரண்டாவது மனை இரண்டாவது பெண் சொன்ன இன்னொரு பெண் சொன்ன கதையை நம்பியவர்கள் சொன்னாங்க என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார் ஒரு நல்ல கணவர் எப்படி இருக்கணும் என்ற இதன் மூலமாக சொல்லி தராங்க என்னுடைய கணவர் திஹாமா என்ற அந்த பகுதியுடைய இரவை போல சவுதி இந்த அரபி நாட்டில் திஹாமா என்று சொல்றது மிக கடினமான சூடான பகுதி திஹாமா என்ற மலைகளால் நிறைஞ்ச திஹாமா அது கடுமையான சூடாக இருக்கு இந்த சூட்டில் இருக்கிறவர்களுக்கு ராவு நேரம் வந்துட்டால் அந்த ராவல் அடிக்கிற குளிரால கா சந்தோஷத்தை கொடுக்கும் அவற்றை எதையும் பேசுறதற்கு நான் பயப்படுவதும் இல்லை எதையும் பேசலாம் எதையும் பேசலாம் பயப்பட தேவையில்லை அவரோட பேசி பேசி இருந்து அவரோட வாழ்க்கை நடத்துறதுல நான் எத்தையும்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 பெ நடந்து கொள்ளித்து போகவும் கூடாது போய்ட்டார் எவ்வளவு நிம்மதியாகிக்கும் என்று நினைக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு இஸ்லாமிய கணவர் நடந்து கொள்ளக்கூடாது ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ளக்கூடாது ஒரு பெண் பயப்படக்கூடிய அளவுக்கு பேசினால் இவர் என்ன செய்வார் என்று தெரியாது என்ன சொல்லிடுவார் என்று தெரியாது ஏற்றுவாரா அடிப்பாரா என்ன ஏற்று வரும் என்று தெரியாது என்று பயந்து பயந்து பெண்கள் பேசுவதற்கு பின்வாங்க கூடிய நிலையிலையும் ஒரு இஸ்லாமிய கணவர் இருக்கக்கூடாது என்ற இந்த வார்த்தை மூலமாக இந்த மனிதனுடைய சம்பவத்தின் மூலமாக அவர்கள் சொல்லித்தார்கள் மூணாவது சொன்னால் என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்றால் இந்த வார்த்தைகள் கூட ஒரு ஆச்சரியமான வார்த்தை மத்த அலிசல் அந்த பெண்கள் பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆச்சரியமான வார்த்தைகள் அந்த பெண் சொன்னால் என்னுடைய கணவர் வீட்டுக்குள்ளே வந்தால் சிறுத்தை புலி வெளியே போனால் சிங்கம் சிறுத்த புலி என்றது ஏன் சிறுத்த புலிய சொன்னாங்க என்றால் சிறுத்தை எப்பயுமே தூக்கம் புலி சிறுத்தை புலி இருக்குது எப்பயுமே தூக்கம் சாப்படும் திரும்ப தூக்கம் தான் என்னுடைய நினைவில் தூங்கும் இது வீட்டுல அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது கவலையும் அவருக்கு கிடையாது தூங்குவார் வெளியில போனால் மக்களுக்கு முன்னால அசித சிங்கம் போல இருப்பார் வெளியில போன மக்கள் பாராட்ட கூறியம் வீட்டுக்கு வந்தால் ஏற்கனவே அவர் அறிந்திருக்கிற விஷயங்களை பற்றி விசாரிக்கவும் மாட்டான் காலையில போகும்பொழுது தெரியும் மனைவி தலைவலி என்று சொல்லிக் கொண்டிருந்தார் மாலையில வந்து சரியா கேட்க மாட்டார் உங்களோட தலைவலி என்ன ஆச்சி சொல்லாமல்ணவர் இப்படி இருக்கூடாது கணவர் வீட்டுக்குள்ள வந்தார் வெளியில எப்படி சேவை அந்த சேவை அந்த வேலை என்று தன் ஒரு பெரிய வேலை உள்ளவர் மாதிரி காத்திக் கொள்றாரோ வீட்டுக்குள்ள வந்தாலும் அவருக்கு வேலை இருக்கும் ஆயிஷா நாயகி அவர்கள் என்ன செய்வாங்க வெளியில வந்தா தொழுகிறாங்க பயம் பண்றாங்க மக்களுக்கு நல்லதை செய்யறாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க மக்களுக்கு இடையில பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க நிறைய வேலை செய்யறாங்க தெரியும் ஆனா உங்க எங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ளாங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் பயம் பண்ணிட்டு அல்லது வீட்டுக்குள்ள வந்தா வேற என்ன செய்யலாம் குரான உதவி அல்லது செய்வாங்களா அந்த சந்தேகம் ஆயிஷா ரத்தியெல்லாம் வீட்டுக்குள்ளிஷா ரத்தியெல்லாம் வீட்டுல மனைமார்களுக்கு என்ன வேலையாக இருக்குமோ அதே வேலையில ஈடுபடுவாங்க சமைக்கிற நேரமாக இருந்தா தென்னு சமைப்பாங்க காலை நேரம் பால் கர ஆடு இருக்கும் ஆட்ல பால் கறக்கிற நேரம் ஆயிருந்தா போய் பால கறப்பாங்க எதுவும் கழுகுற நேரம் வாய்ந்தா அதை கழுவுவாங்க செக்கிற நேரம் வாய்ந்தாங்க வீட்டுக்குள்ள வந்தா அந்த நேரத்தில் மனைமார்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையோ சேர்த்து செய்வாங்க நபி சொல்லாம சொல்ற ஒரு கணவன் என்பது வீட்டுக்குள்ள வந்த பொறுப்புள்ளவராக நடக்கும் வெளியில போனால் அவர் சிங்கம்மார் இருக்கலாம் அதே நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கணும் தெரியுமோ அதேதல் உங்களோட நல்ல கணவன் டைம் இருக்கணும் என்று இன்னொரு பெண் சொன்னா கணவர் எப்படிப்பட்டவர் என்றால் சாப்பிடுறதற்கு அவருக்கு கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டு விடுவார் குடிக்க கொடுத்தால் ஒரு பானத்தை கொடுத்தால் மண்டியோடு சேர்த்து குடிச்சிடுவார் என்ன சொல்ல சுயநலம் இருக்கிறது சாப்பாடு அவருக்கு ருசியாக தேவையான எனக்கு ருசியாக இருக்கும் குடிக்க கொடுத்தால் எல்லாத்தையும் குடிச்சிடுவார் நீளம் வைக்கணுமே மற்றவங்களை பற்றி சின்ன எதுவுமே கிடையாது தான் நல்லா தின்னணும் நல்லா குடிக்கணும் நபி சல்லாஹ் செல்லும் அவர்கள் எவ்வளவு அழகான குரமுள்ளவர்களாக இருந்தாங்க சொல்றாங்க ஏதாவது பானங்கள் கொடுத்தால் நபி அவர்கள் முதலாவது கொடுப்பாங்க ஆயிஷா நீங்க குடிங்க ஆயிஷா நாய் குடிப்பாங்க குடிச்சதற்கு பின்னால் கேட்பாங்க ஆயிஷா நீங்க எந்த இடத்துல வாய வச்சு குடிச்சீங்க அந்த இடத்த கொஞ்சம் காட்டுங்களே என்று காட்டி அந்த இடத்தை எடுத்து அதெல்லாம் வாய வச்சு குடிப்பாங்க ார் அவருக்குள்ளது போனால் துருண்டுபடுத்துக்கொள்ளும் அவர் தூங்கணும் அவ்வளவுதான் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சத்தம் கேட்கக்கூடாது கைப்படக்கூடாது கால்படக்கூடாது நல்லா தூங்குறியே அவர் வேற வேற இருக்குது அவருக்கு ஆபீஸ்ல வேறுனால தூக்கம் வருங்க அப்படி செய்யலாது அவர் தன்ன தம்பாப்பா யூலிஜுல் கப்பலி அலமல் பஸ்ம எங்களுடைய நிலை என்ன என்று பார்ப்பதற்காக அவர் கையை வைக்கவும் மாட்டார் ஒரு சுநலவாதி சொல்லாம இந்த கதை மூலமா சொல்றாங்க ஒரு முஸ்லீம் கணவர் இப்படி இருக்க கூடாது ஒரு நல்ல கணவராக உள்ளவங்களாக இருக்கவான இங்கே பெய்யும் மனைவி மாணவர்களோட சேர்ந்து அவர்களுடைய நலனுக்காக பாடுபாடுங்க அழகான குடும்ப வாக்கிய படிச்சுட்டார்கள் இன்னொருத்தன் சொன்னா தாய் என்னுடைய கணவர் ஆண்மை இல்லாதவர் அவருக்கு பெண்களுடைய நடக்கு சரியா என்று சொல்றது நெஞ்சு முன்னுக்கு வந்தவர் நெஞ்சுக்கு முன்னுக்கு வந்த அவரை கொண்டு என்ன தேவை பூர்த்தி ஆகும் பெண்ணுடைய நெஞ்சுக்கு முன்னுக்கு வந்தவர்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 இவ்ளோ நான் பலஹீனமாக இருக்கிறேனே இவ்வளவு நோய் எனக்கு இருக்கிறது என்பதற்காகவும் இருக்கிறது இல்லையாவது பேசி முகத்தில் அடிப்பார் தலையில் அடிப்பார் அப்படி இல்ல உடம்புல அடிப்பார் அல்லது ரெண்டையும் சேர்த்து உனக்கு தருவார் தலையிலேயே மட்டி கிடைக்கும் உடம்புலேயே மட்டி கிடைக்கும் இதுதான் அவர் தெரியவே அவருடைய பலகீனத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி அவர் கையாள்ற முறை இதை அடக்கி வைக்கிறது அடிச்சு வைக்கிறது அப்போதான் அவருடைய பலகீனம் மறையும் என்று அவர் நினைக்கிறார் அத்தை நிறைவேற்றுவதும் இல்லை அவருடைய பலகீனத்தை செய்ய சொல்றதும் இல்லை அதை மறைக்கிறதை கணவன் மனைவியை அடக்கி மனைவிக்கு அடித்து ஏற்றி அடக்கி வைக்க பார்க்கிறது ஒரு நல்ல கணவன் ஒரு இஸ்லாமிய கணவன் இப்படி இருக்கக்கூடாது என்றதை சொல்லி தந்தாங்க இதை சொல்லி கொண்டு வந்து கடைசியாக பதினோராவது ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது இதுதான் உறுதிப்படுத்தி அபூதரின் என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய பெயர் அபூதர அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா கொஞ்ச மாடுகளோட குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஒரு குடும்பத்துல நான் இருந்தேன் அங்க வந்து என்ன மனைவியாக எடுத்தான் என்ன கூட்டிக் கொண்டு போய் நல்ல செல்வந்த குடும்பத்தில் ஒட்டகங்களும் குதிரைகளும் பெரிய சூடு மிதிக்கூடிய இடங்களும் விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் என்னை வைத்தார் அரபிகள் ஏழைகள் என்றால் அவர்களுக்கு ஆடு மட்டும்தான் செல்வந்தர்கள் என்றால் அவர்களுக்கு ஆடு ஒட்டகம் குதிரை இதெல்லாம் வச்சிருப்பாங்க அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டுறார் நான் ஒரு ஆடுகளோட வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த கஷ்டத்தோட இருந்த ஒரு குடும்பத்தில் இருந்தேன் அங்க வந்து என்ன முடிச்சார் முடிச்சி கொண்டு போய் அவர்களுடைய செல்வந்த வீட்டில் என்னை வைத்தார் பிறகு அநாசமின் ஒளியின் உது எனக்கு ஆபரணங்கள் வாங்கி தந்து தந்து என்னுடைய காதுகளை பாரமாக்கி விட்டார் எப்படி ஆபரணங்களை எல்லாம் எனக்கு தந்தார் என்னைக்க வைத்து விட்டார் என்னை சந்தோஷமாக வைத்து என்னை பெருமையாக வைத்தார் எவ்வளவு சந்தோஷமாக வைத்தார் என்றால் எனக்குள்ளே ஒரு பெருமை வந்து விட்டது சாதாரண ஆள் போல இருக்கிறது விரும்புகிறார் கண்ணியப்படுத்துறார் ஒரு உயர்ந்தவனாக இருக்க வேணுமே என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து எனக்கே பெருமை அளிக்கக்கூடிய அளவுக்கு நான் மாறிவிட்டேன் பிறகு அவள் கணவன் தன் கொண்டு வச்சிருக்கிற கணவன் ஊடு கணவனுடைய தாய் கணவனுடைய குடும்பம் இருக்கிற அந்த வீட்டை பத்தி அந்த வீட்டை பத்தி அவர் சொல்றார் அதுல அவர் சொல்ற அந்த வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா ஒரு ஒரு மருமகளை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தால் மகனுக்கு ஒரு மனைவியை பார்த்து கொண்ட மாமனார் மாமி அந்த வீட்டிலிருந்து எப்படி நடந்து கொள்ளணும் அந்த பெண்ணோட அதை சொல்லி ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கிறார் எந்த நிலையில அவர் அந்த பெண்ணை வைக்கணும் சொல்லி தாராங்க அந்த வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன் என்றால் எதை பேசினாலும் யாரும் எனக்கு குறை சொல்வதில்லை இதுதான் எங்கட குடும்பங்கள்லயே பிரச்சனை வாழ்றதுக்கு முதலாக வருது வந்து எதை சொன்னாலும் குத்தம் தான் மயினிமாருக்கு எல்லாமே குத்தமாத்தான் விதம் மயினியை அப்படி சொன்னா அப்படி இருக்கூடாது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வைக்க கூடாது பேசுவேன் சுதந்திரமாக யாரும் எனக்கு எந்த குறையும் சொல்வதில்லை அந்த வீட்டில் நான் ராவு தூங்கினால் காலை வரைக்கும் தூங்குவேன் எதை சொல்லவாரா என்றால் அந்த இடையில அதிகாரியில எழுந்தி அந்த வேலை இந்த வேலை என்று எந்த வேலையையும் செய்யறது எனக்கு தரப்பட இல்லை அந்த வேலையை செய்வதற்கு அந்த வேற காதிகள் வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க வந்த மர்மகளை வச்சு அந்த வேலை வாங்குறது இல்லை அதை ஆக்கணும் தண்ணி வைக்கணும் மனு செய்யணும் மண் துப்புரவாக்கணும் அந்த வேலை எனக்கு எதுவுமே கிடையாது ராவு படுத்தால் மற்றவர்களை போல காலையில் தான் நான் எழுந்துவேன் நான் என்ன விருந்தாரி விருந்தாளி அழுக்கு மருந்து சாப்பிடுவார் அங்க என்ன போட்டு வேலை வாங்கி கடைசியாக மிஞ்சத தன்றி அது சாப்பிடுங்க என்று சொல்றது எப்படி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி நான் சுதந்திரமாக சாப்பிடுறேன் இப்படித்தான் என்ன வச்சிருக்கிறார் அதுக்கு பின்னால அந்த மனைவி தன்னுடைய மாமியாரை பத்தி சொல்றான் இந்த கணவன்ட உமா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று பல வார்த்தைகள்ல மாமிய புகழ்றார் அதாவது சுருக்கமா சொல்றாங்க கணவன் எப்படியோ அதே மாதிரிதான் மாமியோ உங்களுடன் நடந்து கொள்ளலாம் பிறகு தன்னுடைய கணவனுக்கு இன்னமொரு மனைவி மூலமாக இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று அந்த குழந்தைகளை பத்தி எல்லாம் கொண்டு கொண்டு வர சொன்னால் இந்த கதையை நபி அவர்கள் சொல்லி போட்டு இந்த மனு கடைசி ஆளுடைய கதையை சொல்லி போட்டு நபி சல்லுல்ல முடிவு ஆயிஷா இந்த அபு ஜர் என்ற மனைவி கணவர் அவருடைய மனைவியோட எப்படி நடந்து கொண்டாரோ அது மாதிரிதான் நான் உன்னோட குடும்ப வாழ்க்கை நடத்த போறேன் கடைசி நபர் சொன்னாங்களே எனக்கு சின்ன தந்து என்ன கொடுக்க வைச்சார் எனக்கு ஆபரணங்கள் தந்தார் எனக்கு நிறைய செல்வங்களை தந்தார் வருது அந்த கணவர் எனக்கு செல்வங்களை தந்தார் என்றால் நிறைய செல்வங்களை தந்தார் குளிவி நீங்களும் தாராளமாக சாப்பிடுங்க இந்த பணத்தில் இருந்து இந்த செல்வத்தில் இருந்து குடும்பத்துக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு மனைவியுடைய பாப்பாவுக்கு மனைவியுடைய உமாவுக்கு செலவழிக்கோமா என்று ஒரு மாப்பிள்ள வந்து மசாலா கேட்டால் கட்டாயம் இல்லை என்றுதான் நாங்க சொல்லுவோம் மசாலா சட்டம் என்றது வேற நதியவர்களுடைய வழிகாட்டல இருக்குது அழகானதற்கு வழிகாட்டினாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அந்த அதிகாரத்தை விரும்புகிறார் என்னுடைய குடும்பத்தில் ஒரு கௌரவமான உதவி செய்யணும் ஒரு நல்ல கணவன்டா அந்த பெண்ணுடைய கையில கொடுத்து அவங்க குடும்பத்தை செலவரி கேட்டு சொல்லி சொல்றாங்க இந்த கணவர் எப்படி தன்னுடைய மனைவியோடு நடந்தாரோ அது மாதிரிதான் நான் உங்களோடு நடப்பேன் நீங்க அந்த மன்தன் அந்த பெண்ணோடு நடந்ததை விடவும் எனக்கு சிறந்த ஒரு மாப்பிள்ளையாக இருக்கீங்க அது விரோத சிறந்தவர் நீங்க தன்யமான சகோதரிகளே நதியகான ஒரு குடும்பால் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எந்த சன்மைகள் இருக்கணும் இந்த சன்மை இருக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் இது இன்னும் பல சட்டங்களை உளமாக்கலாம் எழுதி இருக்கிறாங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்ற நிறைய விஷயங்களை இந்த ஹதீஸ் மூலமாக நதிசல்ல அலி அவர்கள் முகத்துக்கு பாடமாக தந்திருக்கிறாங்க இதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோட எப்படி அழகான அஹ்லா காட்டும் எப்பையும் ஒருவர் மற்றவரை புரிஞ்சு நடக்கக்கூடியவங்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிம்மத்து தான் பெண்கள் எப்பையும் புகழ விரும்புறாங்க எந்த வேலையை செஞ்சாலும் அவசரமாக ரிசல்ட் கிடைக்கணும் என்று விரும்புகிறாங்க இது பெண்கள்கிட்ட இயல்பாக இருக்கிற ஒரு பண்பாக இருக்கு இயல்பான பண்பு ஆனால் ஆண்கள் அதை கொடுக்க தவறுறாங்க வெளியில் யாராவது சின்ன சின்ன உதவிகள் உபகாரங்கள் செஞ்சால் அவங்கள புகழ்றோம் நீங்கள் செஞ்ச உதவி கூட்டாயி மாற புகழும் நீங்கள் உதவி செஞ்சு உங்கள மறக்கெயலாது நீங்கள் இதை செய்யலாம் எல்லாமே எப்படியாக இருக்கும் என்று புகழ்றோம் ஆனால் எங்களோட மனைவிமார்கள் எவ்வளோ உதவி செய்கிறாங்க எங்களுக்கு ஆனால் அந்த அந்த உதவிகள் உபகாரங்களுக்கு நாங்கள் ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு நன்றி செலுத்துறதும் இல்லை புகழ்றதும் இல்லை புகழ விரும்புறாங்க புகழ்ந்தால் அவர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க குடும்பத்தில் ஒரு பெரிய இணக்கம் உண்டாகிறதுக்கு நெருக்கம் உண்டாகிறதுக்கு அப்துல் ஹை மௌலானா அப்துல் ஹை என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் இருந்தாங்க இந்தியாவில் அவர்களுக்கு நிறைய நிறைய சீரர்கள் எல்லாம் இருந்தாங்க அவருடைய மஜிழக்கு இருந்தது நிறைய பேர் வருவாங்க இதனுடைய விஷயங்களை படிப்பாங்க ஒரு பெரிய மனிதராக இருந்தாங்க அவர்களிடத்துல பலரும் வருவார்கள் அதாவது ஒரு வயோதிபர் நல்ல வயசு போன மனுஷன் வந்தார் வந்து உட்கார்ந்து அவருடைய பேச்சுகளை கேட்டு நிறைய விஷயங்களை கேட்டு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாக்கி கொண்டார் அவர் அடிக்கடி சொல்லுவாரு அகரத் நீங்க எப்படியாவது எங்களை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும் என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார் இவங்களும் சொல்லுவாங்க எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைச்சா நான் வாரேன் என்று வாக்குறுதி அளிச்சுருந்தாங்க ஆனால் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமே இல்லை ஒரு கட்ட ஒரு நாள் வந்தது ஒரு பயணம் போக வேண்டி இருந்த அதிலத்துக்கு அவங்களோட நண்பர்களோடு ஒரு பயணம் ஒரு ஊருக்கு போக வேண்டி இருந்தது இந்த மனுஷருடைய வீட்டுக்கு பக்கத்தால் தான் போகணும் அந்த ஊராக போகணும் உடனே இவருக்கு செய்தி அனுப்பினாங்க இப்படிதான் நாங்கள் ஒரு பயணம் போகிறோம் அந்த பயணத்தில் அவங்களோட வீட்டுக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு வரோம் என்று அவர்கிட்ட அவர்களுக்கு செய்தி அனுப்பிறார்கள் அவருக்கு பெரிய சந்தோஷ பூனார் காமங்கள் கொண்டு வந்து மனைவியும் சேர்ந்து ஆக்கி வச்சு அவங்க அதில் போனாங்க போய் சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது எப்பையும் அந்த சாப்பாடு சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை பற்றி நாலு வார்த்தைகள் சொல்லுவாங்க அவர்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதற்கா அந்த அடிப்படையில் அவர்கள் வளமை போல் கேட்டாங்க சாப்பாடு யார் சமைச்சது என்று அந்த மனிதர் சொன்னார் எங்களை வீட்டுக்காரவங்களும் சமைச்சா மனைவி சமைச்சா என்று சொல்லவும் அதில் சொன்னாங்க அலமது இல்லா அந்த திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பாடு நல்ல ஊசியாக இருந்தது என்று சொன்னார் இந்த வார்த்தையை சொன்னதுதான் திறக்கு பின்னால் இருந்து குசிரியிலிருந்து சத்தமாக அழுகிற சத்தம் வந்துட்டு அடக்கிக் முடியாத ஒரு அழுகை சத்தம் அதில் பயந்துட்டாங்க இந்த ஊருடைய வளமைக்கு மாற்றமாக நான் எதுவும் சொல்லிட்டேனோ தெரியாது அழுகிறாங்க ஏனோ தெரியாது இந்த மின்சட்டத்தை கொஞ்சம் நெதுவாக கேட்காங்க யார் அழுகிறாங்க சொன்னா மனைவி ஏன் அழுகுறாங்க நேரத்தில் அவருக்கு தெரியாது அந்த மனைவி கிழக்கு பின்னால் இருந்து பதில் சொன்னவாம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்ச நாற்பது லட்சம் வருஷம் ஆகுது நாங்கள் தனியாக தான் குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாற்பது லட்சம் வருஷம் இப்ப நான் இவ்வளோ காலம் சாப்பாடு சமைக்கிறேன் எனக்கு கணவனுக்கு குழந்தைகளுக்கு சாப்பாடு சமைக்கிறேன் நான் சமைத்த சாப்பாடு ருசியாக இருந்தது என்ற வார்த்தையை என்ற வாழ்க்கையில் நான் இன்றைக்கு தான் முதல் தடவை கேட்டிருக்கிறேன் எவ்வளவு காலமும் ஒரு வார்த்தை உங்களோட சாப்பாடு ருசி என்ற ரிசல்ட் ஒன்று எனக்கு இல்லை சில வேலை எங்கள நிலை ஏதும் இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சு வைக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க எங்களுக்காகவே நீங்கள் வேலைகளை செய்கிறாங்க ஒரு நன்றி உடுப்பை கழுவுறதுக்கு காயப்போடுறதுக்கு அயன் பண்றதுக்கு அவங்களோட வேலைகளை பார்க்காம நேரம் பார்க்காம எவ்வளவு வேலை செய்கிறாங்க சாப்பாடு ருசியாகிக்கோமே என்றதற்காக கொண்டு வந்து இதை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு நோயோட இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு ஜஜாஸ் அல்லா என்று சொல்றோமா ருசியாக இருந்தது ருசியாக இருந்தது சொன்னா குறையா வரப்போகுது மற்றவங்களை புகழ்ற நாவோ இந்த பெண் இவ்வளவு கஷ்டப்படுற அந்த பெண்களை புகழ்றதற்கு ஏன் எங்களுக்கு மனசு வருகிறீங்கள தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க குழந்தைகள் நன்றி சொல்றாங்களா ருசியாக இருக்கிற வார்த்தைகள் சொல்றாங்களா ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு கணவனும் ஒரு கணவன் கடை இடிப்பார் என்று சொன்னா என்ன பிரச்சனை வீட்டுல இருந்தாலும் அது பிரச்சனையாக வராது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த பெண் தாங்க பெண்கள் அப்படித்தான் அல்ல படைச்சிருக்கிறார் சந்தோஷம் வார்ந்த பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துருவாங்க கணவன் எவ்வளவு அநியாயம் செஞ்சிருந்தாலும் லேசா மணிக்கு போடுவாங்க அது பெண்களுடைய ஒரு இயல்பான நிலையாக இருக்குது இது ஒரு மந்திரம் பெண்களை சந்தோஷப்படுத்த சந்தோஷமா வைக்கிறதற்கு இந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் சரியாக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லா குடும்பங்கள்ல சந்தோஷம் இருக்கும் எவ்வளவு குறப்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைஞ்சி போகும் அங்கே போய் அந்த குரல் இந்த குரல் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வர மாட்டாரு எப்பயும் புகழுக்குரிய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்றேன் ஒருவர் உதவி செஞ்சால் அவருக்கு சில புகழுக்குரிய வார்த்தைகள் சொல்லணும் இல்லாத உதவி செய்யறா அவளை புகழுங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க மதினாவுக்கு போன நேரத்துல சகாபாக்கள் எல்லாம் முஹாஜி சகாபாக்கம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க மதீனா வாசியல் எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்கன்னா மக்கா வாசியலுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் காட்ட அந்த மாதிரி உதவி செஞ்சிருக்கிறாங்க சில நபர்கள் சில அன்சாரிகள் எல்லாரும் இல்ல ஒரு சில நபர்கள் சென்று மனைவிமார்கள் இருந்தவர்கள் நல்ல தனக்கு விருப்பமாக இருந்த ஒரு மனைவியை தலா சொல்லி இருக்கிறாங்க ஏனென்றால் அவ்யோங்க இந்த சகாதிய எனக்கு சோடியாக ஆக்கி இருக்கிறாங்க என்னுடைய நண்பராக என்னுடைய சகோதரர் என்று சொல்லிட்டாங்க அதனால நான் கொடுக்கணுமே என்றதற்காக வேண்டி மனைவி நீங்க முடிச்சுக்கொள்ளுங்க முடிஞ்சதை குற்றினாலும் தலா கூட சொல்லி இருக்கிறாங்க ஒரு சிலர் செஞ்சாங்க இப்படி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 இந்த ஆட்களை பார்த்தா ஏழைகள் பணக்காரங்க எல்லாரும் ஒன்று மாறிதான் இருக்குறாங்க இவ்வளவு உதவி செய்யறாங்க எங்களுக்கு பயமாக இருக்குது எல்லா நன்மைகளையும் எங்களோட நன்மைகளையும் சேர்த்து கொள்ளையடிச்சிட்டு இவங்க முன்னுக்கு போய்த்திருவாங்களோ என்று நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளோ பயமாக இருக்குது என்று சொன்ன நேரத்தில் நபி சல்லாம் அலிக் வசல்லம் அவர்கள் ரெண்டு முறைகளை சொன்னாங்க அவங்க உங்களை முந்தேலாது எது வரைக்கும் என்றால் நீங்க ரெண்டு விஷயங்களும் செய்யணும் உண்டு அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு துவா செஞ்சு அவங்களுக்கு நீங்க துவா செஞ்சு கொண்டே இறீங்க ரெண்டாவது அவர்களை புகழ்ந்து கொண்டே இறீங்க இப்படியெல்லாம் உபகாரம் செஞ்சாக்களுக்கு ஒன்னும் செய்யலை பாருங்களே இவங்க என்று நீங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாதீங்க நீங்க நீங்க அவர்களுக்கா உங்க துவா செஞ்சு கொண்டே இறீங்க ரெண்டாவது அவர்களை புகழ்ந்து கொண்டே இறீங்க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 செய்ய வேண்டிய வேலை ரெண்டு அவங்களுக்காக மறைமுகமாக உருவா செஞ்சு இருக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு புகழணும் இதுதான் அந்த மந்திரம் மக்கள் செய்யற உபகாரங்களுக்கா அவர்களுக்கு நன்றி செலுத்துறது அவர்கள் நன்றி செலுத்தி நாலு வார்த்தைகள் அவர்களுக்கு புகழ்றது சொல்றது புகழ் இன்ஷா அல்லா சமூகத்துல பிரச்சனைகள் நிறைய வர மாட்டார் ஒன்று இருக்கிற புகழ் இல்லாததை சொல்லி புகழ்றது நீங்க அப்படி அப்படி நாளை ஏற்றி விடுறதே மனசில் ஒண்ணுமே இல்லை இதன்படி அவர்கள் தடை செஞ்சு இருக்கிறார் இப்படி யாரை புகழ்ந்து நாசமாக்கிறாரீங்க இப்படி புகழ்ந்தீங்கன்னா அவங்க நீங்க அழுத்தி நாசமாக்கிட்டீங்க அப்படி இல்லை மத்த அவர்கள் இருக்கிறதுக்கு அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாலு வார்த்தைகள் சொல்றது இங்க படிச்சு தரப்பட்டிருக்கு ஆகவே கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்படுத்திக் கொள்ளணும் என்று நாங்கள் யோசனை பண்ணினால் இன்ஷா அல்லா கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்வோம் கொஞ்ச நேரம் என்னுடைய குழந்தைகளும் ஒரே நாளில் செய்யணும் திட்டமிட்டு செய்யலும் செஞ்சு கொள்ள மாட்டோம் சும்மா வாழ்க்கை போய்கொண்டே அந்த வேலை இந்த வேலை செஞ்சது ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நாளும் மகரிப்புக்கு பின்னாலே அல்லது விஷாவுக்கு பின்னால சாப்பாட்டுக்கு பின்னால ஒன்பது மணிலிருந்து ஒன்பதே கால் வரைக்கும் நாங்க இந்த நாள் வந்திருக்கு இது சனிக்கிழமை சனிக்கிழமை நாங்க இன்னு எல்லாரும் சேர்ந்து நாங்க செய்ய போறோம் சின்ன குழந்தையாக இருக்கும் பரவாயில்ல அந்த வாயிலிருந்து அல்லாஹ் அல்லா அல்லா இல்லா இல்லா இந்த வார்த்தைகள் வரட்டும் நல்லா சந்தோஷப்படுவான் இந்த குடும்பத்துல திட்டங்களை செய்யணும் அப்பதான் கபூலியத்து கிடைக்கும் அப்பதான் எங்களுடைய குடும்பத்திலிருந்து நல்லவர்கள் உருவாகுவாங்க ஆரம்பத்துல சொன்னது மாதிரி சில குடும்பங்கள் எல்லாம் தெரிவு செய்யறான் கியாம சனோபுரத்தின் போகுது அதனுடைய சிலைகள் இப்படி எங்களுக்கு கிடைக்கணும் வேண்டாம் ஏதுமான சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை தீர்ப்பாரு நாங்க சொல்றேன் வாசிக்கிறது இப்படி சின்ன சின்ன திட்டங்களை போட்டு இந்த சின்ன அமைப்புல ஆரம்பிக்கோம்டா இன்ஷா அல்லா எங்க சின்ன திட்டங்களுக்கு பின்னால அல்லா பெரிய உலகங்களை வச்சிருப்பாங்க பெரிய மாற்றங்கள் அது உண்டாக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அப்படிப்பட்ட நல்ல குடும்ப வாழ்க்கையை தந்து நம் அனைவரையும் உள்ள கண்ணியப்படுத்துவானாக அல்லாஹ் ரபுல்லாலமீன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கங்குருச்சியையும் ஏற்படுத்தி தருவானாக அஹமது இல்லா ரபுலாலமீன்